வணக்கம் நெற்றினை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்றைய நிலையில் உள்ள உறவு என்னுடைய கருத்து என்னவென்றால் பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கும் கருத்து மிக எளிதாக சென்று கொண்டு இருக்கிறது தான் என்று நான் கருதுகிறேன் ஆனாலும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் அவர்களை அடம்பிடிக்காமல் இருப்பது செல்போன்களை கையிலே கொடுத்து விடுகின்றனர் என்ன நிகழ்கிறது என்று தெரியுமா குழந்தைகள் தங்களை அறியாமலேயே அந்த செல்போன்கள் மூழ்கி தலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே பெற்றோர்கள் கவனத்துடன் தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் செல்போன்களை அவர்கள் பயன்பாட்டிற்கு நாம் கவனித்து கண்காணித்து அந்த குழந்தைகளிடம் பக்கத்தில் இருந்து உனக்கு நாம் பெற்றுக்கொண்டு அதை அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து மேலும் பெற்றோரும் தங்கள் இல்லங்களில் குழந்தைகளை விளையாட செய்வது இப்போது குறைந்திருக்கிறது ஏனென்றால் ஊடகங்கள் இன்றைக்கு டிவி ஆகியவற்றில் மொழியிருக்கிறார்கள் இன்றைய குழந்தைகள் விளையாட்டு சேனல்களை இயக்கிவிட்டு பெற்றோர்கள் தங்கள் வேலையுண்டு என்று இருப்பது தான் இன்றைய நிலையாக உள்ளது ஆனாலும் வெளியே விளையாட வேண்டும் குழந்தைகள் வெளியே சென்று விளையாட வேண்டாம் வெளி அனுபவங்களும் சிறு சிறுவர்களுடன் மேலும் பழக்கம் ஏற்பட்டு அவர்களுடைய நட்பும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே பெற்றோர்கள் உணர்ந்து அந்த குழந்தைகளை நிலமுறையில் வளர்க்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு அளித்த நெச்சின மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும்